प्रपन्न तोत्र कृष्णाय दुहे सेवया ிாத்தயற்றவேற்றைக்காணையா கிருஷ்ணாஹே भगवान श्री பிரிப்பேனர் ஞானப் பிராப்தி உபாயத்தை இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணுறார் ஞானத்தை அடையிறது எப்படி சில பேர் நினைக்கிறார்கள் ஞானம் தானா வந்துடும் பகவானாக அனுகிரகம் பண்ணிடுவார் அப்படின்லாம் நிறைய பேருக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு ஆனால் இங்கே ஞானப்பிராப்தி விதியை சொல்கிறார் பகவான் இது தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மிக முக்கியமான விஷயம் தத்து வித்தி அதை நீ தெரிந்துகொள் தத்துனா ஞானம் ஞானத்தை நீ பெற்றுக்கொள் அறிந்து கொள் எப்படி தெரிஞ்சுக்கணும் யார்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னா குருக்கிட்ட போகணும் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு உத்தம குரு அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணணும் வேதாந்த சாஸ்திரத்தை நல்லா படித்து அதை உபதேசம் பண்ணுறவர் பின்னால் பதிமூணா அத்தியாயத்தில் நமக்கு ஆச்சாரிய உபாசனம்ங்கிற ஒரு குணம் இருக்கணும்னு சொல்ல போகிறார் ஆச்சாரியனை சேவிக்கணும் அந்த இடத்துல ஆதிசங்கர் சொல்றார் மோக்ஷாஸ்திர உபதேஷ்டுஹூ அப்படின்னு ஆச்சாரியருக்கு லக்ஷணம் சொல்றார் அந்த மோக்ஷாஸ்திரத்தை உபதேசம் பண்ற குருநாதரை பிரணிபாத்தேன பிரணிபாத்தேன நமஸ்காரத்தினாலும் நன்னா விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் நம்ம மனசுல இருக்கிற பணிவை வெளிப்படுத்துறது நமஸ்காரம் அகங்காரத்தை நீக்கி அந்த ஈகோ எல்லாம் சரண்டர் பண்ணணும் நமக்கு வந்து ஞானம் இல்லை அஜானம் இருக்கு ஆகவே எனக்கு ஞானத்தை கொடுங்கோ அப்படிங்கிற பாவனையில் ஸ்ரத்தையை வெளிப்படுத்துகிற மாதிரி பக்தியை வெளிப்படுத்துகிற மாதிரி நன்னா பரிபூர்ணமாக நமஸ்காரம் பண்ணணும் பிரணிப்பா நன்னா விழுந்து நமஸ்காரம் பண்ணுறது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சேவையா அவருக்கு சேவை பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் அவருடைய தேவைகள் மிக குறைவாக தான் இருக்கும் அவருக்கு ஸ்நானத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது அவருக்கு சயனத்துக்கு ஏற்பாடு பண்ணுறது அவருக்கு விசர்றது பாத சேவை பண்ணுறது உணவெல்லாம் தயார் பண்ணி கொடுக்கறது என்னெல்லாம் நம்மளால் முடியுமோ அதுக்கு நிறைய புண்ணிய ஃபலம் இருக்குது ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறதை விட பல மடங்கு பலன் அதுக்கு இருக்குது குரு சேவைக்கு ஆக சேவையினாலும் நமஸ்காரத்தினாலும் சேவையினாலும் அப்புறம் பரிப்பிரஷனை முக்கியமானது இது வெறுமனே நமஸ்காரம் பண்ணால் போகாது சர்வீஸ் பண்ணினா போகாது நமக்கு ஞானத்துக்காகத்தான் இதெல்லாம் பண்ணுறோம் அப்போ அந்த சுயநலம்னு நினைக்கப்படாது நம்ம ஞானம் பெறுறது ரொம்ப முக்கியம் அவரும் அவருடைய குருவுக்கு அப்படி பண்ணி ஞானத்தை பெற்றிருக்கிறார் பரிப்பிரஷனம் பண்ணணும் என்ன பரிப்பிரஷனம் பரிப்பிரஷனம்னா கேள்வி கேட்கறது என்ன கேள்வி கேட்கறது இந்த நான்கிறது என்ன உண்மையிலேயே நான் ஜீவாத்மாவா இல்லை பரமாத்மாவா எனக்கு ஏன் இவ்வளோ சம்சாரத்தில் கஷ்டம் வர்றது நான் எதுக்கு திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து கஷ்டப்படுறேன் இதிலருந்து விடுபடுறதுக்கு வழி இருக்கா இல்லையா அப்படி வழி இருந்தால் அந்த வழி என்ன வழி அதை எப்படி அடையிறது அந்த உபாயங்களைலாம் நீங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும் அவர் அந்த தத்துவஜானத்தை உபதேசம் பண்ணுவார் இந்த சரீரம் மனசு புத்திக்கு அப்பாற்பட்ட தத்துவம் ஆத்ம தத்துவத்தை பிரம்மஜானத்தை உபதேசம் பண்ணுவார் அகம் பிரம்மாஸ்மிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத அழகாக அவர் வழிமுறைகளை எல்லாம் சொல்லி கொடுப்பார் பஞ்சகோஷ விவேகம் அவஸ்தாத்ரய விவேகம் இப்படிலாம் நிறைய முறைகள்லாம் இருக்குது அவருக்கு மெத்தடாலஜி தெரியும் சிஷ்யனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியும் அந்த முறைப்படி அவர் சொல்லி கொடுப்பார் அதை தான் சொல்றார் தே ஞானம் உபதேஷந்தி அவர்கள் உனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுவார்கள் இது மந்த்ரோபதேசம் மாதிரி இல்லை சாஸ்திர விஷயம் புரியிற வரைக்கும் புரிஞ்சுதா புரிஞ்சுதான்னு கேட்டு நன்றாக புரியுற வரைக்கும் அவர் உபதேசத்தை நிறுத்தமாட்டார் அப்படி ஞானத்தை உபதேசம் பண்ணுவார்கள் ஆக பிரம்ம ஜானத்தை அயமாத்மா தான் எல்லாம் எல்லாம் நிறைவை தவிர ஒன்றும் குறைவெல்லாம் நம்முடைய மன கற்பனை அப்படிங்கறத நமக்கு நல்ல புரியற மாதிரி அதிருஷ்ட சக்தியோட சம்பிரதாயம் தெரிஞ்சு அழகா உபதேசம் பண்ணுவார் அவர்களை எல்லாம் குறிப்பிடுகிறார் ஞானின தத்துவ தரிசின ஞானிகள் உனக்கு அதை நன்கு புரியும் வரை உபதேசம் பண்ணுவார்கள் எனக்கு புரிஞ்செடுத்து நின்று நீ திருப்தி அடைகிற வரைக்கும் அவர்கள் பொறுமையாக உனக்கு கற்றுக் கொடுப்பார்கள் சாதாரண ஞானிகள் அல்ல தத்துவதரிசினகா ஞானினகா தத்துவத்தை நன்கு உணர்ந்தவர்கள் தத்துவத்தை நன்கு கண்டவர்கள் அர்த்தம் அந்த இடத்துல உணர்ந்தவர்கள் உணர்ந்தவர்கள் உனக்கு புரியும் வரை உபதேசம் பண்ணுவார்கள் தத்துவதரிசினா ஞானினா தத்துவதரிசிகளாகிய ஞானிகள் தே உனக்கு ஞானம் பிரம்ம ஞானத்தை உபதேஷந்தி நிச்சயம் உபதேசம் செய்வார்கள் ஆக ஞானத்தை வழிமுறை இதுதான் குரு கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அவருக்கு சேவை பண்ணி அவர்கிட்ட பொறுமையா கேள்விகளை பொறுப்பாக கேட்டு அவர்கள் உபதேசிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்து அது மனசில் உள்வாங்கிக்கணும் தகுதியான குரு கிட்ட போய் நம்முடைய தகுதியையும் ஆர்வத்தையும் வெளிக்காட்டி பெறணும்பகா சொல்லி இருக்காரு இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகம் மறக்க கூடாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்லோகங்கள்லாம் என்ன மாதிரி போறதுங்கிறத சொல்ல போறார் அதை தொடர்ந்து நம்ம நாளைக்கு படிப்போம் தத்வித்தி பிரணிபாத்தேன சேவையா உபதேக்வரிசின